بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين نبينا وحبيبنا وسيدنا وقره عيننا محمد بن عبد الله عليه واله وصحبه افضل الصلاه واتم التسليم اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق الله வலிமை நாம் அனைவரும் உயர்தரமான அல்லாவுடைய பொருத்தம் பெற்று ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் எங்களுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எங்களுடைய ஹசரத் மஹ்லா அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத்லாஹி சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கூடிய உண்மையான வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற மசிதில் அமர்ந்து கடுமையை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கும் நல்லடியார்களை இறை நேசர்களே அல்லா சுந்தாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவுடன் நடந்து இம்மை மருமையின் வெற்றிகளை பெறு முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வசியம் செய்து கொள்கின்றேன் இந்த கிங் ஸ்ட்ரீட் ஜும்மா மசித் இந்த மசித்ல சென்ற மாதம் முதலாம் வாரம் தீர்ப்பு வழங்குவதை அதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்கிறது பற்றி நாம்பாவை நிகழ்த்தினோம் ஞாபகம் உள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று தான் நினைக்கின்றேன் என்றாலும் கூட அதனுடைய இரண்டாவது பகுதி தீர்ப்பு எப்படி வழங்க தீர்ப்பு வழங்கும் விதிமுறைகள் யாது என்கிறதனை இஸ்லாம் திட்ட தெளிவாக பேசியிருக்கின்றன நாங்கள் கவனித்தோம் நீங்கள் பொய்யான ஒரு வாதாட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து மக்களுடைய பணத்தை உங்களுக்கு மத்தியில் பாதிப்பான முறையில சாப்பிடாதீர்கள் பாதிக்கான முறையில நீங்கள் மற்றவர்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் உரிமையும் அவைகளை அபகரிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தெரிந்து கொண்டே அதனை தனதாக ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் இதனை பற்றி அல்லாஹ் பில்பாசில் உங்களுக்கு மத்தியில் மற்றவர்களுடைய பொருள்களை மோசமான முறையில் பாசிலான முறையில் தகுதி இல்லாத விதத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் மேலும் நீதி பதிகளிடத்தில் கேட்கவும் வேண்டாம் அவர்கள் உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அல்லாவை மறந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய பாவிகளாகவும் இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் நல்ல முறையில் அவர்கள் ஆராய்ந்து தீர்ப்புகளை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்றாலும் சில நேரம் அந்த ஒரு எனக்குரியதல்லு நீங்கள் பாவிகளாக இருக்கும் நிலைமையில மக்களுடைய பணத்தை சாப்பிடுவீர்கள் என்கிறதனை மறந்து விடாதீர்கள் இது உங்களுக்கு உரிமையானதா உங்களுக்கு சொந்தமானதா அல்லது அவனுடைய ஆதிக்கத்தை தெரிவித்து என்கிறதெல்லாம் உங்களுடைய தெரியும் இதனால விரிவான சகோதரர்களே நானும் நீங்களும் எந்த கட்டத்துல இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்னுடைய ஓடக்கூடிய ரத்தம் வேற வேறொருவனுடைய ஹக்கை பறித்து ஓடுகின்றதா என்னுடைய மட்டுமண்டான உலகத்தின் அனைத்து விதமான நடைமுறைகளும் அது குடும்ப வாழ்க்கை உட்பட என்னுடைய எல்லா நிலைமைகளிலும் நான் சிறந்து விளங்குவது எனக்குரிய ஹக்கில் தானா அல்லது பிறருடைய அபஹரித்த பொருளின் காரணமாக தானா என்கிறதனை நாங்கள் சிந்தனை செய்யணும் இந்த அடிப்படையில் உதாரணத்துக்கு ஒரு முத்தரி அதாவது அவர் ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றார் யாருக்கு எதிராக அதாவது எடுத்துக்கொண்டு வருகின்றார் செல்லுபடி ஆகும் என்கிறதனை இஸ்லாம் பேசுகின்றது முதலக்கு அந்த வழக்காடுறது அல்லது வாழின்றது அந்தாட்டத்தை அது முத்துல வாங்கல் செய்வதற்கு தகுதியானவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணத்துக்கு அவர் முஸ்லீமாகியாக இருக்கிறார் பருவம் எய்து இருக்கின்றார் மேலும் முக்லிஸாக இல்லாமல் இருக்கிறார் அதாவது வியாபாரம் செய்து ஆகி ஹஜிர் செய்யப்படுவார்கள் சிலர் வாங்க ஏனெனில் தொடர்ந்த வாங்கல் செய்தால் பெரும் பாதாளத்தில் போய் விழுந்திடுவார் என்று நம்மிலே ஏமாறக்கூடியவர்கள் ஏராளம் தாராளமாக தெரியும் அவர் பண்ணுறது ஒரு ரோல் அவர் ரோல் அடிக்கிறார் என்று நல்லா தெரியும் அவருக்குழுது கண் மூக்கு இல்லாமல் கோடிக்கணக்கில் இறைத்து அங்கே நஷ்டமாகி தலையில கைய வைக்கக்கூடியவர்கள் எங்களில் எத்தனையோ பேர் காரணம் வியாபாரம் என்பது அது லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம் எனவே தான் இஸ்லாத்தினுடைய நடைமுறையை பாருங்கள் நீங்கள் ஒரு வாதாட்டத்தை முன்வைக்கு வருவதாக இருந்தாலும் அவரு இந்த வியாபாரம் செஞ்சு இருக்கக்கூடாது அதுக்குடனே அவருக்கு ஹஜு செய்யப்பட்டு இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு வியாபாரத்தின வியாபாரம் அல்லாத விஷயத்துல ஒருத்தருக்கு வாதிட முடியும் என்றாலும் கூட பொதுக்கள் வாங்கல் அவருக்குஜில் செய்யப்பட்ட நிலைமை அதாவது நீ வியாபாரம் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய ஜட் தடை விதிப்பார் ஏன் அவர் இருக்கக்கூடிய பாதாளத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு மீண்டும் அவர் கஷ்டம் அடையாமல் இருப்பதற்காக இந்த அடிப்படையில ஏன் முத்துலூக் ஒரு பருவம் எய்திய கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு தகுதியான நல்ல புத்திசாலியான எல்லா விதத்திலும் நீதமான ஒருவர் தான் வழக்கை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் எந்த விடயத்தில் அவர் வாதிடுகிறாரோ அது இறுதியில் இவர் வெற்றி அவருக்கு வந்து சேர்ந்துவிடும் எனவே இது மற்றவனுடைய ஹக்கு இது அநியாயமான முறையில் வரக்கூடாது என்கிறதுக்காக வேண்டிதான் இஸ்லாமிய நிபந்தனைகளை விடுக்கின்றது மேலும் வழக்கை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர் அல்லா யப்பு அவர் ஹர்பி காபீர் அல்லாதவராக இருக்க வேண்டும் இரண்டு வகையினர்கள் ஒன்று அடுத்தவர்கள் ஹர்பி காபீர்கள் என்றும் சொல்லப்படும் அதாவது இஸ்லாமிய அரசாங்கத்திலே வரி கட்டி வாழக்கூடிய காபீர்கள் இவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான இருக்கிறது அவர்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தும் இஸ்லாமிய அரசாங்க நீதிபதி அவர்களுடைய வழக்குகளையும் கேட்பார் என்றாலும் ஹர்பி காபீர் என்பவனுக்கு இஸ்லாம் தீர்ப்பு வழங்க மாட்டாது அவன் என்றால் இஸ்லாமிய கால இடத்துல ஒரு ஹர்டி காப்பிர் வழக்கை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது எதிராகவும் இருக்கலாம் ஒரு முஸ்லீமுக்கு எதிராகவும் இருக்கலாம் ஹர்டி என்று சொன்னாலே அவன் எல்லா சந்தர்ப்பங்களையும் முஸ்லீமை கொள்வதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவன் எனவே இஸ்லாம் அவனுடைய வழக்கை தடுக்கின்றது அடுத்தது எதிராக யாருக்கும் ஏனெனில் பைத்தியக்காரனுக்கு எதிராகவும் வழக்குகள் வாதாட முடியாது என்கிறதனை இஸ்லாம் சொல்றதோடு அடுத்த நிபந்தையை கூறுகிறது இவைகள் அனைத்தும் கொரான் ஹதீஸ்ல எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் சட்டங்கள் நூல்கள் இவைகளை விளங்கப்படுத்துமான முறையில யாருக்கும் அனுகா செய்யாத முறையில அமைத்துக் கொள்வது ஒருவார்கள் அறியப்படாத ஒரு பொருளை ஒரு நாளும் வாதிட முடியாது ஆனாலும் சில மசாலாக்களை சில சட்டங்களை இஸ்லாம் விதிக்கிறது அதுல மஜூலான பொருளாக இருந்தாலும் இருந்தாலும் கூட அறியப்படாத ஒரு வசுவை முன்வைத்து அதனை பற்றி சரியான விளக்கம் இல்லாத ஒரு விதயத்தை முன்வைத்து ஒருத்தர் வாதாடுகிறார் என்றால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்றாலும் சில சட்டங்கள்ல அதனையும் ஏற்றுக்கொள்கிறது அதில் முதலாவது வசியத் அதாவது வசியத் செய்யக்கூடியவருக்கு நாங்கள் மூசு என்று சொல்லுவோம் அதாவது இன்ஹெரிட்டல் இவரு வசிய தொன்றை செய்கின்றார் நான் அல்லது இந்த கால கட்டத்துக்குள்ள உங்களுக்கு தருவேன் இது நான் வசியத்தாக ஒருவொரு இடத்துல சொல்லியும் வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆனாலும் கூட சகோதரர்களே இன்ன வஸ்து என்கிறது வசிய செய்யப்பட்டவருக்கு தெரியும் வசியத் செய்தவர் இப்ப இல்ல உலகத்தில் என்றாலும் யாருக்கு வசியத் செய்யப்பட்டதோ அவருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆடையை தருவேன் என்று சொன்னார் அது எந்த ஆடை அது ஒரு கனிசான் ஷர்டா அல்லது ஒரு ஜுப்பாவா அல்லது ஒரு டிஷர்டா என்கிறது இல்லாவிட்டால் டைட்டாத ஒரு ஆடையா என்கிறது எல்லாம் தெரியாது இப்ப இதற்கு தான் சொல்றது சரியான முறையில பொருளை அறிய முடியல் வாகனம் தருவேன் என்றாரு கார் தர்றாரா பஸ் தாராரா அல்லது மோட்டார் பைக்காரா என்கிறது தெரியாது சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு அந்த வாதாட்டத்தை எடுத்துக்கொண்டு வர முடியும் இன்னார் எனக்கு வாகனம் ஒன்று தாரா என்று சொன்னார் இன்னார் எனக்கு ஒரு ஆடையை தருவதாக சொன்னார் எனவே அதனை பெற்று தாருங்கள் என்று இஸ்லாமிய காலியிடத்திலே வைக்க முடியும் இவர் வசிய செய்யப்பட்டவரை அழைப்பார் அவரும் சொல்வார் என்று குறிப்பிடவில்லை மனிதனுடைய பொருள் இருந்து பெற்றுக் கொடுப்பார் இத மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் இந்த ஜவல் மஜுகோல் அதாவது அது செல்லுபடி ஆகும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் என்கிறனை நாங்க மறந்துவிடக் கூடாது இரண்டாவது பரலொரு மகர் அதாவது மகர் பரவாக்கப்பட்டிருக்கு என்றாலும் பொண்ணுடைய கையிலையோ மாமாவுடைய கையிலையோ அங்க மகரை கொடுக்கப்படல இவ்வளவு தான் கொடுப்பேன் என்று குறிப்பிடப்படவும் இல்லை என்றாலும் கூட பெண்ணை அணுகுவதற்கு முன்னால மகரை கொடுக்கிறது கட்டாய கடமை அது ஒரு பொருள் அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் சுபாக வச்சாலும் அது ஒரு பாவம் என்றே பொறான சொல்கிறார் நபி அவர்களையும் எச்சரிக்கை வைத்து விடுத்திருக்கின்றார் ஏனெனில் இது பெண்ணுக்குரிய ஹக்கு அவளிடத்தில் பல பிரயோஜனங்களை இவன் அடைகிறான் தன்னுடைய வாழ்க்கையை இவனுக்காக அர்ப்பணிக்கிறான் இவனுடைய பிணியை அவள் தீர்க்கிறாள் எனவே பல விடயங்களிலும் பங்குதாரியாக மாறிடுகின்றால் எனவே அவருக்கு ஒரு உரிமை இருக்கின்றது அது தான் மகர் வேண்டும் என்றாலும் கூட என்ன அளவு என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை எனவே இதுவும் அந்த அந்த பகுதியில பேச்சு சேர்ந்து விடுகின்றது இந்த நேரம் இஸ்லாமிய மீதுவான் அந்த ஊர்ல இவள் போன்ற பெண்களுக்கு எந்த அளவு மகரை நிர்ணயிப்பார்களோ அதனை கொடுக்க வேண்டும் சில பெண் அவள் ஒரு ஹாபிளாவாக குரானுடைய ஆலிமாவாக இருப்பாள் பர்தா உடையவளாக இருப்பாள் தக்குவா உடையவராக உடையவளாக இருப்பாள் நல்ல குடும்பத்துல தொழுகை நிறைவேற்றக்கூடிய அந்த தோன்றியவளாக இருப்பாள் அப்படி என்றால் இவளுடைய மகள் மிகவும் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்கிறத இஸ்லாம் சொல்லுது அவளுக்கு பர்தா இல்ல அவருக்கு தொழுகை இல்ல ஆனாலும் கூட துனியா பிற சகாத்துக்கொண்டு இருக்குது இவளுக்கு கூடுதலாக மறு கொடுக்கவும் சொல்லி இஸ்லாம் சொல்ல இல்ல மாறாது ஜீனுடைய செல்வங்களை உள்ளடக்கியவர்கள் தான் பொறுமதியானவர்கள் என்கிறதனையும் இஸ்லாம் சொல்லிட்டுது அந்த அடிப்படையிலே அது போன்ற பெண்ணுக்கு எந்த அளவு மகர் கொடுக்கப்படுகின்றதோ இதற்கு மகர் நிசல் என்று சொல்லப்படும் அதாவது வளமையான ஒரு மகர் அதனை கொடுக்க வேண்டும் யாராவது ஆண்கள் பலரும் நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்றோம் அவர்கள் இதை ஒரு பெண்ணுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார்கள் என்றால் அந்த பத்து லட்ச ரூபாவை காலி நியமிப்பார் அல்லது ஆரம்ப காலத்துல மாதிரி ஒன்றுக்கும் பொறுமதி இல்லாது தீன் இல்லாத மார்க்கம் இல்லாது ஒரு பெண்ணாக இருப்ப என்றால் நூத்தி ஒரு ரூபாவை ஐம்பத்தி ஒரு ரூபாவை கொடுப்பார்கள் அதை கொடுத்தும் முடிக்கலாம் என்கிறது இஸ்லாம் சொல்லி வைத்திருக்கின்றது அத்துடனே மூன்றாவது அதாவது ஒருத்தர் கிப்டாக ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கின்றார் கொடுக்கிற நேரம் அவரு கிப்டை எடுத்துவர் பகாரமாக எனக்கு ஏதும் என்று சொல்லியிருக்கிறார் இதுக்கு பகமான எனக்கு ஏதாவது தாங்க என்று ஆனால் குறிப்பிட இல்லை இதுவும் அந்த சேருது கட்டாயம் இதையும் நிறைவேற்றியே ஆக வேண்டும் அதாவது ஏதாவது அதற்கு பதிலாக இவர் கொடுத்துட்டார் என்றால் அது செல்லுபடி ஆகிவிடுகின்றது எனவே ஜகவல் என்ற அடிப்படையில் இஸ்லாம் இந்த வழக்கையும் ஏற்றுக் கொள்கின்றது அத்துடனே சகோதரர்களை அதாவது ஒரு மனிதர் சொல்கின்றார் இவர் என்னுடன் வாதாடுகிறார் உண்மையிலே நான் இவருக்கு ஒரு பணம் கொடுப்பதற்கு இருக்குது என்றாலும் கூட வாக்கும் தெரிய எ தர வேண்டும் அதாவது அவரும் ஏற்றுக்கொள்றாரு அவருக்கும் தெரியாது எவ்வளவு கொடுக்க வேண்டும் இப்ப இதுவும் தெளிவான சகோதரர்களே அந்த நேரமும் காலி மீதமான முறையில இந்த முஜா அழைதி என்று சொல்லக்கூடிய டிபெண்ட் இவர் ஏற்றுக்கொள்வதின் காரணமாக பிரதிவாதி ஏற்றுக்கொள்வதின் காரணமாக அங்கே அவருடைய பணத்தை நியமித்து விடுவார் ஒரு பகரத்தை எடுத்து கொடுத்துடுவார் இன்னும் ஒரு மனிதன் சொல்கிறார் இது உங்களுடைய தாணியாக இருக்கலாம் வாதிடுகின்றார் என்றாலும் கூட எனக்கு ஒரு பாதை இருக்கிறது எல்லைகள் அதனுடைய அளவு பிரமாணங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது இதுவும் தவல் மதுல சேருது அல்லது ஒரு ஓடை ஒரு கான் ஒரு டிரைன் ஒன்று ஒரு நதி ஒன்று ஓடுவதற்கு உங்களுடைய தாணியில எனக்கு ஒரு உரிமை இருக்குது என்று சொல்லி ஒருத்தர் வாதிடுகின்றார் இந்த நேரமும் அதற்குரிய ஆதாரங்களை நிறுவ இல்லை என்றால் இவருக்கு எல்லைகள் சீரான முறையில் தெரியாவிட்டாலும் கூட இவருடைய தேவையை நிறைவேற்றிக் ஒரு நதி ஓடுவதாக இருந்தால் அல்லது ஒரு டிரைன் ஓடுவதாக இருந்தால் சமூகத்தில் பலருக்கும் அது உதவியாக இருக்கும் எனவே அதற்குரிய விடயத்தை காலி இஸ்லாமிய மீதுவான் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்கிறதனை இஸ்லாம் கூறுகின்றனர் இந்த அடிப்படையில் தெய்வமான சகோதரர்களின் பல விஜயங்களில் மேலும் இஸ்லாம் எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயத்தை விரும்பாத இதனால மனைவிக்கு வாதிட முடியும் தன்னுடைய கணவனின் விஜயத்திலே என்னுடைய நபக்காவை இவர் தருகிறார் இல்ல நஃபகா பொழுது அது நிர்ணயிக்கப்பட்டாததாகத்தான் இருக்கும் எப்பொழுதும் பொதுவாக ஒரு இஸ்லாமிய கணவன் தன்னுடைய குடும்பம் நடத்துவதாக இருந்தால் ஒரு மனைவி ரெண்டு மூணு குழந்தைகள் அல்லது ஒரு குழந்தை என்றிருந்தால் நாலாங்கம் அவளுக்கு செலவுக்கு ஒரு கணக்கை நிர்ணயிக்க வேண்டும் அத்தியாவசிய தேவைக்கு ஒரு கணக்கை நிர்ணயிக்க வேண்டும் இதுக்கு நபக்கா என்று சொல்லப்படும் இப்ப இதுவும் ஜாவல் மஜிபூ இல்ல அதாவது அந்த ஜாவால தேங்க சேர்ந்து விடுகின்றது காலியிட சொன்னால் அங்க ரெண்டு மூன்று குழந்தைக்கோ அந்த மனைவிக்கோ போதுமான அளவை காலியை எடுத்து கொடுப்பார் இதபோன்ற விடயங்கள்ல மட்டும்தான் செல்லுபடியாகும் அது அல்லாத எந்த ஒரு வாதாட்டத்திலையும் ஏற்றுக்கொள்ள இயலாது காரணம் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் எதனை வாதிடுகின்றாரோ அது தான் என்னுடைய உரிமைக்குரியது இவர் அதனை மறுத்துறார் அது அவருக்குரியது அல்ல என்று சொல்லும் விடயத்துல தெளிவான்கள் எடுத்து அப்படி என்றால் தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை வாதிடுகிறார் என்றால் நீதிபதி அதனை செய்ய கூடாது காரணம் அது அவருக்குரியது அல்ல வைத்தான விடயம் உண்மையானதாக இருந்தால் புத்தா அழகி இடத்துல விசாரிப்பாரு இந்த விடயத்தில் நீ என்ன சொல்கின்றாய் பிரதிவாதி இடத்துல இந்த விடயத்தில் நீ என்ன சொல்கின்றாய் அவரு ஆதாரத்தோட தனக்கு சாதகமான நிரூபித்தாலும் கூடங்களோட தனக்கு தான் உரிமையானது என்று நிரூபித்தாலும் கூட மறுபடியும் பாதித்தவரிடத்தில் விசாரணை செய்யாமல் இந்த விடயத்தில் நீ என்ன கூறுகின்றாய் என்று இரண்டாவது கட்டத்தையும் அவருக்கு கொடுக்காமல் தீர்ப்பு முடியாது இதுதான் சொல்றேன் ஆதாரம் தன்னுடைய கைவசம் இருந்தாலும் கூட பிரதிவாதி வார்த்தையை ஏற்று தீர்ப்பை வழங்கிவிட முடியாது என்ற விசாரிக்க வேண்டும் இப்பொழுது இந்த ஆதாரத்தை நிரூபித்து இவர் மறுக்கிறார் பழத்தை கொண்டு வந்தவர் மறுக்கிறார் இந்த நேரம் இஸ்லாம் கொடுக்கிற தீர்ப்பு என்னது ஆதாரம் இருக்கிறது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் தெளிவான சகோதரர்களை இந்த சத்தியம் என்று வரும் பொழுது அல்லா சுபஹன் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்து கொள்கின்றோம் எனவே யாருமே பொய்யான சத்தியம் செய்யக்கூடாது மேலும் என்ற வாதி இடத்துல சரியான முறையில விசாரிக்காமல் பிரதிவாதிக்கு சத்தியம் செய்ய சொல்வதற்கும் அந்த நீதிபதிக்கு உரிமை இல்லை இப்பொழுது சத்தியம் செய்யறதுக்கு பிரதிவாதி மறுக்கிறார் இந்த நேரம் அந்த சத்தியத்துக்கு சொல்லப்படும் அல் எமீனு மருது மருது அதாவது தட்டப்படக்கூடிய சத்தியம் என்ற அதாவது திருப்படக்கூடிய சத்தியம் இப்பொழுது ஆதாரத்தை வைத்துக் கொண்டும் பிரதிவாதி சத்தியம் செய்ய மறுக்கிறார் இந்த நேரம் இதற்கு அழிய மீன்கள் திருப்படக்கூடிய சத்தியம் என்றாகிடும் இந்த சத்தியம் யாரின் பக்கம் திரும்பும் அந்த முத்தஇ வழக்கை எந்த பக்கம் திரும்பும் அவர் சொல்லுவார் இந்த பொருள் எனக்குரியது என்று சொல்லி இவ்வாறாக அவர் சத்தியம் செய்து பொருளை பாத்துகமாக்கிக் கொள்வதற்கு தகுதியானவராக என்றாலும் ரெண்டு பேரும் மறுக்கின்றார்கள் ரெண்டு பேரும் சத்தியம் செய்ய மறுக்கிறார்கள் என்றால் அந்த மஜ்ரிசை அந்த இடத்திலேயே முடிச்சு கொள்வார் அங்கே வழக்கொண்டு கிடையாது மாறாக இவர்கள் ஒருத்தர் அதாவது வாதி கேட்கின்றார் கொஞ்சம் அவகாசம் தாங்க மூன்று நாளைக்கு மட்டும்தான் அவகாசம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் மாத கணக்கத்துல இஸ்லாமியர்களுடைய சட்டம் அல்லாத நாங்கள் பார்க்கின்றோம் பலரும் மௌசாகிவிடுகின்றார்கள் என்றாலும் கூட தீர்ப்பு வழங்கப்படுதில்லை ஒரு சங்கதியே இல்லாமல் கேட்டு புதிய சங்கதி வருகின்றது என்றாலும் கூட தீர்ப்புகள் வழங்கப்படுவதில்லை விரிவான சகோதரர்களை எப்படி ஆதாரம் இருந்தும் சத்தியம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்ல சத்தியம் செய்யறதுக்கு ரெண்டு பேரும் மறுக்கிறார்கள் என்றால் அங்கே மதுரை ஒன்று அவகாசம் அதாவது வாதி கேட்கிறார் அவகாசம் கொடுக்கப்படும் ஆனால் முத்த அழைகி பிரதிவாதி கொஞ்சம் மூன்று நாளைக்கு அவகாசம் தாங்க நான் சத்தியம் செய்யறதுக்கு யோசிக்கிறேன் என்று சொன்னால் இந்த எனவே இந்த ஹக்கு ஏராளமாக இருக்குது சகோதரர்கள் இவைகள்ல நாங்க தெளிவாக இருக்க வேண்டும் எந்தொண்டும் மார்க்கத்துக்கு இணைந்த முறையில தான் செல்லுபடியாக்க வேண்டும் அதற்கு எதிரான முறையில வாழ்க்கை அமைத்து இறுதி கட்டத்தில் களிமாயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஹத்து அல்லாவுடைய உரிமை திருமணம் முடித்தவனுக்கு கல்லடித்து கொல்லப்பட வேண்டும் திருமணம் முடிக்காமல் ஜினா செய்கிறவன நூறு சாட்டை அடிகளை அடித்து ஒரு பாவம் நடக்காத நல்லவர்கள் வாழக்கூடிய அதிகமான ஜன புழக்கங்கள் அதிகமான நிர்வாக விடயங்களை தாட்டக்கூடிய இடங்கள் அல்லாத ஒரு இடத்துக்கு இவரை நாடு கழுத்த வேண்டும் அது ஒரு வருடத்துக்கு நாடு கழுத்த வேண்டும் என்று ஹதீசுடைய கருத்தின் படிக்க இமாம் சாஹி ரல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த பத்து தினா உதய விஷயத்தில் இருக்குது ஒருத்தர் சொல்கின்றார் இந்த ஜெயித் என்ற மனிதன் இந்த பாத்திமா என்ற பெண்மணியோட பாத்திமாவுக்கும் எடுத்து வரக்கூடிய ஆடுகிறார் மேலும் இன்னார் இன்ன இடத்துல திருடினார் நான் கண்டேன் என்ற ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றார் இது மல்லாவுடைய இந்த மனிதன் இந்த பார்ல இத்தின தடவை மது அறிஞ்சிதான் நான் கண்டிருக்கிறேன் என்று வழக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றால் இஸ்லாமிய வழங்க முடியாது இஸ்லாமிய வழங்குறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இது அல்லாவுடைய தடவை இது அல்லாவுடைய இதனை வழக்காடக்கூடியவர்களுக்கு இதுல வழக்காடக்கூடியவர்களுக்கு இந்த கிளை எடுத்துக்கொண்டு வந்தவனுக்கு எந்த விதமான ஒரு நலவும் சொல்லலாம் காட்டி கொடுக்கிறதான் ஒரு பெரிய பாவம் அதனால ரெண்டாவது காரணத்தை சொல்லுவது வழியாண்டும் யாருமே காணல நீ மட்டும்தான் கண்டாய் என்றிருந்தால் அதனை மறைக்கிறது உனக்கு ஏவப்பட்டிருக்கிறது இஸ்லாம் சொல்றதுனால அல்லாவுடைய தீர்ப்பு வழங்க முடியாது அல்லாவுடைய இருந்தால் உதாரணத்துக்கு பணம் நிகா நிகா என்று வரும் பொழுதும் அதுல மகர் என்ற கொடுக்கல் வாங்கல் இருக்குது இன்றைக்கு நாங்க வழக்கை எடுத்துக்கொண்டு வாரது வெறுமனே ஒரு அந்த கௌரி உடைய முன்வை சகோதர்கள் ஆனாலும் ஏழைய நாடுகள்ல பெண்ணுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பார்கள் என்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எனவே நிகா சம்பந்தமான அடியார்களோட சம்பந்தப்பட்ட ஒரு கடமையாக இருந்தால் அல்லது கிஸ்வாஸ் பளித்து பழி ஒருத்தன்னை ஒருத்தர் காரணம் இல்லாமல் விட்டு அவருக்குரிய கொடுத்தா அவருடைய பொறுமதியை கொடுத்தர்லாம் அது நூறு ஒட்டகங்கள் என்றும் சொல்லுது காரணம் இல்லாம அவரும் கொலை செஞ்சா இஸ்லாம் நூறு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதுக்கு ஜியஸ் குற்ற பரிகாரம் என்ற பெயர் அல்லா இடத்துல தப்பிக்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்றால் கொல்லப்பட்டவனுடைய உரிமைக்காரர்கள் கொண்டவனை கொலை செய்ய முடியும் கிறிஸ்தாஸ் எனவே இந்த விஷயத்திலையும் இஸ்லாமிய காலிக்கு நீதி வழங்க முடியும் அடுத்தது ஹதுப் அதாவது ஒருத்தருக்கு கதுப் சொல்லுகிறார் கதுப் என்றால் ஒருவனை பார்த்து ஹராத்தில் பிறந்தவன் என்று அவன் அதற்குரிய நாலு சாட்சிகளை கொண்டுவர வேண்டும் அந்த பெண்மணி யார் எந்த ஆளுடன் தவறான முறையில் ஈடுபட்டார் அப்படி கொண்டு வரவில்லை என்றால் இவனுக்கு அத்தடிக்கப்படும் ஏன் மற்றவருடைய மானத்துல விளையாடிட்டார் இந்த விஷயத்திலையும் தீர்ப்பை கேட்டு இஸ்லாமிய நீதிபதிக்கு தீர்ப்பு வழங்க முடியும் என்கிறதென இஸ்லாம் சுட்டிக்காட்டுகின்றது எளிவான சகோதரர்களை இப்படி தீர்ப்பு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த நீதிபதிக்கு வாதி பிரதிவாதி வழக்காடக்கூடியவர்களுடைய பாஷை தெரியாவிட்டால் அந்த பாஷையை தெரிந்திருக்க வேண்டும் அதே பாஷை இன்னும் பொதுவான ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அவர்களை வைத்து தான் இவர் அந்த தர்ஜமாவ டிரான்ஸ்லேஷனை ஏற்றுக் அப்படி இல்லாமல் ஒருத்தர் மட்டும் செஞ்சிட்டார் அதனால ஏற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது இஸ்லாம் சுட்டிக்காட்டுகின்றது எனவே சகோதரர்களே காலி தீர்ப்பு வழங்கிட்டார்கள் இப்பொழுது வழங்கிய தீர்ப்பு கொரானுக்கு மாற்றம் வழங்கிய தீர்ப்பு ஹதீசுக்கு மாற்றம் இஜுமா இஜுமாவுக்கு மாற்றமா இருக்குது மேலும் தெளிவான சியாசுக்கு மாற்றமாக இருக்கிறோம் உடனே கொடுத்த தீர்ப்ப வாபஸ் பெற்று அதனை முறித்து விடுவார் உதாரணத்துக்கு எங்களுக்கு விளங்குறத்துக்கு சொல்வதாக இருந்தா பெற்றோர்களுடைய விடயத்துல அல்லா சுபானுவா உங்களுடைய உண்மா வாபாவுக்கு சி என்ற வார்த்தையை கூட பழக்காதீர்கள் இந்த வார்த்தையை வைத்து அவர்களுக்கு அடிக்கக்கூடாது அவர்களை விரட்டக்கூடாது அவர்களுக்கு மரியாதை குறையாக நடத்தக்கூடாது அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிறது எல்லாம் கம்பரிசனாக எடுக்கின்றார்கள் இதற்கு தான் அல் தியாசுல் ஜெலீ என்று சொல்றது இதை போன்ற ஒரு தியாசுக்கு கம்பரிசனுக்கு மாற்றமாக குரான் ஹஜீஸ்ல இல்லாத ஒன்றுக்கு மாற்றமாக இவர் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் உடனே அந்த தீர்ப்பை முறிக்க வேண்டும் என்கிறதனை இஸ்லாம் சொல்கின்றது அதற்கு பின்னால சீரான முறையில ஆராய்ந்து தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதனையும் வலியுறுத்துகின்றது எனவே ஒரு மனிதன் ஒரு கடனை வாதிடுகின்றார் எனக்கு இன்னார் இத்திர ரூபாக்கள் இத்திர லட்சம் ரூபாக்கள் தர வேண்டும் என்று சொல்லி வாதிடுவார் என்றிருந்தால் அது எப்படியா கொஞ்சம் பணம் என்ற ஜின்ஸ் அதனுடைய இனத்தை குறிக்க வேண்டும் அது இருக்கலாம் இருக்கலாம் அல்லது தானியமா கோதுமையா எடுத்தாரு என்கிறதை எல்லாம் வர்ணிக்க வேண்டும் இது கவியமான சகோதரர்களே கடனை வாதிடுவதாக இருந்தால் இஸ்லாம் போடக்கூடிய நிபந்தர் மேலும் எந்த அளவு அவர் கொடுத்தார் முதலாவது வகை அடுத்தது அளவு இதையும் இவர் அறிந்து தெரிந்து வழக்கு முன்வைக்க வேண்டும் அடுத்தது என்று சொல்லும் பொழுது அதனுடைய தன்மை அதாவது எப்படியா கொண்ட தன்மை உள்ள காணி எப்படியா கொண்ட தன்மை உள்ள பணம் அந்த பணத்தின் உடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி தற்போதைய காலகட்டம் எப்படி அல்ல இதெல்லாம் கொரான்ல பேசுகிறார் சுரத்துள் தகுப்புல சிந்திக்க கூடியவர்களுக்கு பெரிய படிப்பினை இருக்கின்றது அந்த அவர்கள் எழுங்கியதன் இதனை எடுத்துக்கொண்டு பேசு சந்தையில் சாப்பாடு வாங்கி கொண்டு இவர்கள் தூங்கியது அறநாள் போல காட்சி அளித்தாலும் அவர்களுக்கு என்றாலும் இவர்கள் பல வருடங்களாக தூங்கி இருக்கின்றார்கள் நூறு வருடம் தூங்கிருக்கிறார்கள் முன்னூறு வருடம் தூங்கிருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஆதாரம் வந்திருக்கின்றது முதல் அமைதியாக இருந்தார் என்ற விடயங்களையும் அவர் சொல்லணும் அந்த சிபத்துகளையும் அவர் வர்ணிக்க வேண்டும் மேலும் ஒரு தன்மை குறிப்பை அவருக்கு சொல்ல முடியும் என்றால் இத போன்ற வீடு அளவு உள்ள வீடு இத்தனை அறைகள் உள்ள ஒரு வீடு என்று சொல்ல முடியுமா இருந்தால் அவர் குறிப்பிடுறது கட்டாயம் அப்படி இல்லை என்றால் அவர் வாதிடக்கூடிய பொருளினுடைய சிபாசுகளை தன்மைகளை சரியான முறையில காலையின் முன்னால எடுத்து வைக்க வேண்டும் எனவே இந்த பொருள் உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் ஒருவருடைய கையில இருக்குது என்று சொன்னால் சத்தியம் செஞ்சு அந்த பொருள் யாருடைய கையில இருக்குதோ ஆதாரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு தான் அதனை உரிமையாக்கப்படும் அதாவது என்னிடத்துல ஒரு பொருள் இருக்கிறது ஒரு பத்து பவுண்ட் நகை உண்டு வந்து சொல்றார் இது அவருடைய அல்ல என்னுடையது நான் சொல்கிறேன் என்னுடையது இப்பொழுது அது எனக்கு உரிமையாக்கிக் கொள்றதுக்கு தகுதி இருக்கிறது காரணம் அது ஏண்ட கையில இருக்கிறதுனால என்றாலும் கூட சத்தியம் செய்யும் ஆதாரமும் இல்லாத சந்தர்ப்பத்தில் விரிவான சகோதரர்களே அதை எனக்கு ஒருமையாக்கி கொள்ள முடியும் எனக்கும் ஆதாரம் இல்ல வாங்கக்கூடியவருக்கும் ஆதாரம் இல்லை என்னுடைய பொருள் என்று அவர் சொல்கிறார் அவருக்கும் ஆதாரம் இல்லை நான் என்னுடைய என்று சொல்கின்றேன் எனக்கும் ஆதாரம் இல்லை இப்ப இஸ்லாம் கொடுக்கிற தீர்ப்பு நீங்க சத்தியம் செய்து அந்த பொருளை உடந்தையாக்கி கொள்ளலாம் யாரு கையில் அவருக்கு தான் அல் அவருக்கு சத்தியம் திரும்பும் பிரதிவாதிக்கு அவற்றையும் ஆதாரம் இல்லை அவரு சத்தியம் செய்து கண்ணிடத்தில் பொருள் இருக்கிறதுனால எடுத்துக்கொள்ள முடியும் அதே நேரம் வாதி இடத்துல இருந்தால் அவருக்கும் சத்தியம் செய்து இது என்னுடைய பொருள் என்று சொந்தமாக்கொள்ளவே முடியும் பொருள் ரெண்டு பேருடைய கையிலே இருக்குது ஆனால் ஆதாரம் கிடையாது ரெண்டு பேரும் பொருளை வைத்துக் தான் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் பாவிக்கிறார்கள் இப்பொழுது பிரச்சனை வந்துட்டது ஒரே கடையில ரெண்டு பேர் பூந்து கொண்டு அவரே இவர் அவர் இப்பொழுது ரெண்டு பேருக்கும் சீரான ஆதாரம் இல்லை ஏன் இவர்கள் அந்த வியாபாரத்தை கூட்டாக தொடங்குற நேரத்தில் இஸ்லாமிய முறைகளை கவனிக்க இல்ல சரியான அக்ரிமெண்ட்களை எழுதிக்கொள்ள அவர்களுக்கு எது தெரிஞ்சாக எதுவுமே இல்லை என்று இறந்தா ரெண்டு பேரும் சத்தியம் செய்வார்கள் இவர் சொல்வார் இது ஏன் அவர் இவர் அவர்கள் ரெண்டு பேருடைய கையை மீது வெளியே போடுற அது ஆதாரமும் இல்ல இந்த நேரம் தெளிவான சகோதரர்களே உனக்கு அறவாசி எனக்கு அறவாசி என்று 50 பிப்டியாக அவர்களுக்கு பங்கு போடப்படும் இஸ்லாம் சொல்கின்றது தீர்ப்புகள் வழங்கப்படும் தன்னுடைய பணம் அவனிடத்தில் இருக்குது தர முடியுமாக இருந்தும் தாரான் இல்ல என்னுடைய பொருள் அவனிடத்தில் இருக்குது எனக்கு நிறைவேற்ற முடியுமாக இருந்தும் இல்ல என்ற ஒரு இக்கட்டான எதுவும் செய்யாத சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுதுலாம் அனுமதி பெரிதாக ஒரு மனிதனை அபரித்து நாசப்படுத்துறது அல்ல மாறாது தன்னுடைய ஹக்கு அதை எடுக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டது அவங்கள இருக்கும் என்று அறியாமல் என்றாலும் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வார் என்று அவருடைய அனுமதி இல்லாமல் இவருக்கு எடுக்க முடியாது எந்த அளவுக்கு இஸ்லாம் மீதங்களை பேசுது என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நிறைய விரிவான சகோதரர்களே பாடம் ரொம்ப விசாலமானது அதற்கு பின்னால் சாட்சிகள் அவர்கள் எந்த சன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் சாட்சிக்கு யார் தகுதியானவர்கள் என்கிறதெல்லாம் கொரான் ஹதீஸ் பேசிக் கொண்டிருக்கின்றது இதைகள் தான் வாழ்க்கை என்பதனை மறுக்க கூடாது அத்துடனே இன்று நாங்கள் நினைக்கிறது பொழுது இஸ்லாமிய நீதிவான் அவரு மரேஜ் டிவோர்ஸ் ஆக்டுக்கு மட்டும் தான் என்று இல்ல தெரியவான சகோதரர்களே ஒரு இஸ்லாமிய ஜட்ஜ் அவருக்கு மார்க்கம் சரியாக தரும் என்றால் விடயங்களுக்கும் நாம் ஏற்படுத்தி அவர்கிட்ட இருந்து எங்களுடைய தீர்வுகளை பெற முடியும் எங்களை மறந்துவிடக் கூடாது அத்துடனே யார் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டிருக்கின்றாரோ அவர் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்கிறார் அவருடைய குறைகளை அலத்துவதோ அவரை பாலியாக்குவதோ எனக்கு தெரி கொண்டு அவருக்கு லஞ்சம் கொடுப்பதோ அல்லது அவர் தீர்ப்பு செய்ததன் பின்னால அவருடைய பானங்களை வாங்குவதோ இது ஒரு உண்மையான இஸ்லாமியனுக்கு தகுதியானது இல்லை என்றதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே அல்லாஹ் நீதமானவர்களாக வாழ்ந்து மற்றவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை தோக்கலும் வைத்து வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கௌசி செய்வானாக எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அனுப்புவானாக வாங்க